வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறாவது செய்தி சேவை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சிறுமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் சே ஞான பிரியன் பணம் பறிமுதல் காரணமாக வேலூரில் நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தப்பட்டது இருப்பினும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆம்பூர் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கிறது தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து நான்கு இடங்களில் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது வேலூர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு வைகோவின் ராசிதான் காரணம் என்று நடிகர் எஸ் வி சேகர் கருத்து தெரிவித்துள்ளார் போடி அருகே குரங்குணி மலைக்கிராம பகுதிகளுக்கு குதிரைகள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு அருகே இரண்டு மினி லாரிகளில் இருந்து ஆயிரத்து கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவையின் வீழ்ச்சிக்கு இஸ்லாமியர்களும் கம்யூனிஸ்டுகளும் தான் காரணம் என்று பேசியதால் சர்ச்சை எழுந்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் நடத்த இயலாத சூழல் உள்ள தொகுதிகள் எவை எவை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வைரலான ராகுல்காந்தி வீடியோ தொடர்பான பியூஷ் கோயல் கிண்டலுக்கு குஷ்பு பதிலடி கொடுத்துள்ளாா் வட மாநிலங்களில் தற்போது புயல் மற்றும் கனமழை பெய்து வருகிறது இதில் 53 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புல்வாமாவில் கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதில் ஒரு CRPF வீரர் காயமடைந்தார் ராகுல் காந்தி உரையை மொழிபெயர்த்த கேரள பெண் ஜோதி விஜயகுமார் கேரளாவில் வைரலாகி வருகிறார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீதிவரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என பாஜக கேட்டுக் இந்தியா முழுவதும் இதுவரை ரூபாய் கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது கேரளாவில் ஐஏஎஸ் தேர்வில் வென்ற முதல் பழங்குடியின பெண்ணுக்கு ராகுல்காந்தி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தாா் அமித்ஷாவை சிறைக்கு அனுப்பி என் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்று பிரதமர் நரேந்திர மோடி பகிர் அறிவித்துள்ளார் சோமாலியா தலைநகர் மொகடிசூவில் கார்குண்டு தாக்குதல் நடத்தியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கக் கோரும் சரியான திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக சீனா தெரிவித்துள்ளது பிரான்சின் பாரம்பரிய சின்னமான நாட்ரேட்டாம் தேவாலயத்தை தீ விபத்திலிருந்து மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு போப் பிரான்சிஸ் நன்றி தெரிவித்துள்ளார் மதுரையிலிருந்து கொழும்பு புறப்பட்டுச் சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் திரும்பி வந்தது இலங்கையில் மோசமான வானிலை நிலவிய காரணத்தால் மீண்டும் மதுரைக்கே விமானம் திரும்பி வந்துள்ளது துபாயில் ஒன்பது வயது இந்திய சிறுமி ஆர்வருடர் தொடர் முயற்சிக்குப் பின் துபாய் டியூட்டி ஃபிரீ என்னும் நிறுவனம் நடத்தும் மில்லினியம் மில்லினியர் லாட்ரி டிக்கெட்டில் ஒரு மில்லியன் டாலர் பரிசு வென்றுள்ளார் இலங்கை சிறையில் வாடும் மாணவர்களை விடுவிக்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் டிசிஎஸ்இன் பொன்விழா கொண்டாடப்படும் நிலையில் பெரிய பரிசுகள் போனஸ் வழங்காமல் வெறும் கை மட்டும் வழங்கப்பட்டதால் அதன் ஊழியர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் இருநூற்றி ஐம்பத்தி வருட பாரம்பரிய பொம்மை ரீட்டெயில் நிறுவனத்தை வாங்குகிறது ரிலையன்ஸ் மே பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் டெல்லியில் டபிள்யூடி அமைச்சர்கள் மாநாடு நடைபெறுகிறது இதில் 25. ஐந்து உறுப்பு நாடுகளும் பங்கேற்கின்றன தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முன்னணியில் விளங்கும் விப்ரோ நிறுவனத்தின் ஊழியர்களின் கம்ப்யூட்டரிலேயே ஊடுருவல் நடந்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மருதி சுசுக்கி இந்தியா வாடிக்கையாளர்கள் விரும்பும் டீசல் கார்கள் உற்பத்தியை தொடரப்போவதாக தெரிவித்துள்ளது ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி கலாங்கிறங்கவில்லை பனிரெண்டாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணிக்கான அணித் தலைவரை இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு தெரிவு செய்துள்ளது இலங்கை அணியின் அணித்தலைவராக திமுத் கருணாரத்னாவை தேர்வு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது உலகக்கோப்பையில் இந்திய அணியின் காத்திருப்பு பட்டியலில் உள்ள வீரர்கள் குறித்து பிசிசிஐ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சூர்யா ஜோடியாக சாய் பலவி நடித்துள்ள என்ஜி கே படம் விரைவில் திரைக்கு வருகிறது மித்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் ஹீரோ படத்தில் பைக் ரேசராக நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன் மக்களவைத் தேர்தலில் எழுபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் பிரச்சார பயணம் மேற்கொண்டதை உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் தர்பார் படத்தில் ரஜினியுடன் மோதும் வில்லனாக ஹிந்தி நடிகர் பிரதீக் பப்பர் ஒப்பந்தமாகியுள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் ஈடுபடுகின்றன நன்றி வணக்கம்